அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு வினை வகை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் சாரத்தை பார்ப்போம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் இது ஆறாவது குரட்பா செயலை தொடங்கும் போது அதை முடிப்பதற்கான முயற்சியையும் அச்செயலாற்றும் போது வரும் இடையூறுகளையும் அவ்விடையூறு நீங்கி அச்செயல் முடிந்த பின் பெறக்கூடிய பெரும் பயனையும் ஆராய்ந்து பார்த்து அச்செயலை ஆற்ற வேண்டும் முயற்சி இடையூறு பலன் இம்மூன்றையும் ஆராய்ந்து செயலாற்ற வேண்டும் என்பது கருத்து ஏழாவது குரட்பா செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் செயல் புரிய முற்படுபவன் செய்யும் செயலின் செயல்முறையினையும் அச்செயலை பற்றியும் நன்கு அறிந்தவனுடைய கருத்தினை ஏற்றுக்கொண்டும் செயல்புரிய வேண்டும் செயல் புரிந்து பலனடைந்தவனின் கருத்தை ஏற்று செயலாற்ற வேண்டும் செயலின் உட்கருத்தை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் ஒப்பான் தனக்கு நிகரான வலிமையுடையவன் செயலாற்றும் திறன் கூறப்பட்டது எட்டாவது குரட்பா வினையால் வினையாக்கிக் கோடல் நனை கவுள் யானையால் யானையாத்தற்று செய்கின்ற ஒரு செயலால் அச்செயலை போன்ற வேறொரு செயலையும் முடித்துக் கொள்வது என்பது மனிதர்களிடம் பழக்கப்பட்ட யானையை கொண்டு காட்டில் திரியக்கூடிய வேறொரு புதிய யானையை பிடித்தலை போன்றது ஒரு செயலால் மற்றொரு செயலையும் செய்யும் வாய்ப்பு அமையுமானால் அதையும் சேர்த்து செய்வது திறமையுடையவனுடைய செயலாகும் எனவே அதையும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது கருத்து ஒன்பதாவது குரட்பா நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் தனது தலைவனாகிய நண்பருக்கு நன்மை தருவனவற்றை செய்து கொடுப்பதை விட தலைவனுடைய பகைவனுடன் உறவாடாதவரை தனக்கு நண்பராக ஆக்கிக்கொள்ளுதல் விரைந்து செய்யப்பட வேண்டியதாகும் பத்தாவது குரட்பா உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து வலிமை குறைந்தவர் தம்மை விட வலிமை உடையவர்கள் எதிர்க்கும் போது தம்மைச் சேர்ந்தவர்கள் நடுங்குவதை அறிந்து தானும் அஞ்சி மற்றவர்கள் தம்மை குறை கூறினாலும் அதற்குரிய பலன் கிடைக்குமாயின் தம்மினும் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர் வலிமை குறைந்தவர் அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் தமது குறைகளை கூறி வலிமையான பெரியவரை பணிந்தால் அவ்வலிய பெரியோர் ஏற்றுக்கொள்வர் என்னும் பொருளும் இதற்கு காணப்படுவது உண்டு தம்மை விட வலியவரிடம் பணிந்து செயல்பட வேண்டும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் மெலியான் அதாவது வலிமை குறைந்தவன் செயலாற்றும் திறன் உபதேசித் அருளப்பட்டது இவ்வதிகாரத்தின் கருத்துகள் மிகவும் சுருக்கமாக இப்பொழுது மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் ஒன்று வினையை ஆராய்ந்து துணிந்தபின் செயலாற்ற காலம் தாழ்த்தாதே இரண்டு நின்று செய்தற்குரியதை நிறுத்தி செய் செய்தற்குரியதை விரைந்து முடி மூன்று இயலும் வகையில் எல்லாம் விரைந்து செயல் புரிக நான்கு தொடங்கிய வினையும் எஞ்சிய 5., தீப்போல் மூழும் ஐந்து பொருள் கருவி முதலியவற்றை கருத்தில் கொண்டு எண்ணி செயல்படுக ஆறு முயற்சியையும் இடையூறுகளையும் பயனையும் ஆராய்ந்து செயலில் இறங்குக ஏழு முன்பு செய்து தேர்ந்த ஒருவனது உள்ளப்பான்மையை ஓர்ந்து செய்க எட்டு ஒரு வினையால் பிரிதொரு வினையையும் முடியுமாறு தேர்ந்து செய்க ஒன்பது வினைக்கு ஆக வேண்டியவரை விரைந்து கூட்டிக் கொள்க பத்து வலிமை மிகுந்தவரிடம் பணிவோடு நடந்து கொள்க அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன